வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் ஒரு பள்ளியில் எந்தெந்த மாணவர்களுடைய பெயர் நன்கு தெரியும் என்றால் ஒன்று நன்கு படித்து ஒழுக்கத்தோடு விளங்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர் மற்றொன்று அந்த பள்ளியில் அடிக்கடி குற்ற அல்லது சிறிய சிறிய தவறுகளை செய்து மாட்டிக்கொள்ளக்கூடிய மாணவர்களுடைய பெயர் இதே ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் ஒரு பெயர் பட்டியல் வைத்திருப்பார்கள் அந்த பெயர் பட்டியலில் உள்ளவர்கள் அந்த பகுதியில் கை தேர்ந்த குற்றவாளிகள் அல்லது அடிக்கடி குற்ற செயல்பாடுகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்கள் என்பது பொருள் அந்த பகுதியில் ஏதேனும் சிறிய சிறிய தவறுகள் நேருமாயின் உடனடியாக காவல்துறையினர் அந்த நபர்களையே சென்று சந்திப்பார்கள் அந்த நபர்கள் தவறு செய்யவில்லை என்றாலும் ஒவ்வொரு முறையும் அந்த பகுதியில் நடைபெறும் எல்லா தவறுகளுக்கும் பொறுப்பேற்று விசாரணைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இதே போல்தான் ஒழுக்கம் தவறினுடைய வாழ்க்கையிலும் நேரிடக்கூடும் ஒரு நண்பர் நல்ல மனிதரவர் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு சிறிய பிறரிடம் அவரை ஒருபோதும் நல்லவராக பார்த்ததே இல்லை ஏனென்றால் அவர் தவறு செய்தவர் ஆகையினால் ஒரு முறை விபத்தில் சிக்கிக் கொண்ட ஒருவருக்கு அவர் ஓடி சென்று உதவுகிறார் இப்ப சொல்ல போனால் முதலுதவி கொண்டு போய் சேர்த்தவரே அந்த இளைஞர் ஆனால் அந்த இளைஞரோடு இருந்த ஒரு சிலர் அந்த விபத்தில் சிக்கிக் நபரின் உடைமைகளையும் நகைகளையும் பறித்து ஓரிரு நாட்களுக்கு கைது செய்யப்பட்டார் அதற்கான விபத்தில் சிக்க நபரின் பொருட்களை திருடிவிட்டதாக இந்த இளைஞர் மீது குற்றச்சாட்டு இது எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் உண்மையிலேயே அந்த இளைஞன் ஓடிச் சென்ற அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்தது ஒரு நேரங்களில் ஒழுக்கமின்றி நடந்து தனக்கே தெரியாமல் முயற்சி செய்வார் ஆனால் ஒழுக்கம் தவறி நடந்து கொண்ட ஒருவர் நியாயமாக நடந்து கொண்டால் கூட அவர் மீது வீண் பழி இதைத்தான் வள்ளுவர் கூறும் பொழுது ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளும் ஒருவர் மேன்மையோடு பாராட்டப்படுவார் அதே நேரத்தில் ஒழுக்கம் தவறிய ஒருவர் மீது வீண் பழிகள் கூட வந்து சேரும் என்று வலியுறுத்துகிறார் ஆகையால் நாம் ஒருபோதும் ஒழுக்கம் தவறி நடந்து கொள்ள முயற்சி செய்யவே கூடாது இயன்றவரை நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு முயற்சித்தோமானால் பிறர் நம்மை பார்க்கும் பார்வையே நல்லவர் என்ற கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள் திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை குரல் எண் நூத்தி ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா மீண்டும் குரல் ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி